तापत्रय विनाशाय, नोनम्मे प्रीतः, சச்சிதானோத்தியேத்தவே தாத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா நூனீ விஷ்ணுக்கேனா நேதோயம் துராஷிங்க மேலும் சொல்லுகிறாள் கேனாபி கர்மனா பகவான் விஷ்ணு மே பிரீத்தாக ஏதோ நான் ஜென்மாந்திரத்துல ஏதோ பண்ணி புண்ணிய கர்மா இருக்க போய்த்தான் பகவான் வந்து என் ரொம்ப அன்பை இப்ப வெளிப்படுத்தியிருக்க நூனம் நூனம்னா இது ரொம்ப நிச்சயம் நூனம்னா இது சத்தியம் எனக்கு நன்றா தெரியுது நான் ஏதோ ஜென்மாந்திரத்துல ஒரு புண்ணிய கர்மா பண்ண போய்த்தான் பகவான் என் பேர்ல அனுகிரகம் பண்ணியிருக்கார் பகவான் பேர்ல அனுகிரகம் பண்ணிருக்காரு உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா துராஷாய் அயம் நிர்வேதா சுகாவகா ஜாத்தா நான் ரொம்ப ஆசை பிடிச்சவ துராஷா கெட்ட ஆசை பிடிச்சவ நான் கெட்ட ஆசை பிடிச்சவளாகிய என்னிடத்துல துராசாயாகாமே யாதொரு இந்த வைராக்கியம் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த வைராக்கியத்தை வச்சுக்கிட்டே புரிஞ்சுக்கலாம் பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டாருன்னு சுகாவகா நிர்வேதா இந்த நிர்வேதகாங்கிறதுக்கு வைராக்கியம்னு அர்த்தம் அது சுகத்தை கொடுக்கறது வைராக்கியம் பரமம் சுகம் ி பரமம் துக்கம் நைராஷ்யம் பரமம் சுகம் இதுலயே வருது நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்துல வருது பாருங்க ஆஷாஹி பரமம் துக்கம் நைராஷ்யம் பரமம் சுகம் எதா சஞ்சித்ய காந்தாசாம் சுகம் சுஷ்வாப பிங்களா அப்படின்னு கடைசியில முடிக்கிறது போது இருக்கு அந்த ஸ்லோகம் ரொம்ப பாப்புலர் அந்த ஃபர்ஸ்ட் லைன் மாத்திரம் சொல்லுவார் செகண்ட் லைன்ல பிங்களா தூங்கினாங்கிறத சொல்றது இல்ல அவளே சொல்லிக்கிறா நான் க கெட்ட ஆசை பிடிச்ச எனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணாருங்கிறதுக்கு என்ன பிரமாணம் நிச்சயமாக தெரிகிறதா உனக்குன்னு இல்லாட்டி இப்படி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் எனக்கு வருமா வந்திருக்கே இப்படி வந்திருக்கிறதுனாலேயே தெரியறது பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டார் ஆக நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நிறைய பொருளையும் சுகத்தையும் கொடுத்தா பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறோம் அர்த்த காமத்தை பகவான் கொடுத்துட்டார்னு சொன்னால் அது பெரிய அனுகிரகம்னு நினைக்கிறோம் ஆனால் அர்த்த காமத்தை பகவான் கொடுக்கறத அனுகிரம்னு வச்சுட்டா கூட காலப்போக்கில் வயசாக வயசாக அர்த்த காமத்தில் வைராக்கியத்தையும் சம்பாதிக்கணும் இல்லைன்னா பகவான் பூர்ணமாக இன்னும் அனுகிரகம் பண்ணலேன்னு தான் அர்த்தம் ஏதோ ஆரம்ப காலத்தில் ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுன்னே வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் மாவுது கொஞ்சம் இருக்கணும் அதுக்கப்புறம் விட்டுவிடணும் அந்த ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாக அப்படி சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிற பகவானுடைய அனுகிரகத்துக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா உலக விஷயங்களில் ஆசை குறையிறது தான் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கூடியிருக்குங்கிறது அது நேச்சுரலாக வரணும் அதை கிணிக்க முடியாது வைராக்கியத்தை நாம் திணிக்க முடியாது வைராக்கியம் இயல்பாக வாவமாக வரணும் ஆகா அப்ப ஏற்பட்ட விவேகஜன்ய வைராக்கியம் நல்ல பகுத்தறிஞ்சு அதனால ஏற்பட்டிருக்கிற வைராக்கியம் அந்த வைராக்கியம் பகவானுடைய அனுகிரகம் அந்த அனுகிரகத்துக்கு காரணம் கர்மா அவர் ரொம்ப ரெண்டையும் அழகா சொல்றா ஏதோ புண்ணிய கர்மா பண்ண போய்தான் எனக்கு வைராக்கியம் வந்திருக்கு ஏதோ புண்ணிய கர்மா பண்ண போய் தான் அந்த புண்ணிய கர்மத்தை கொடுக்கற பகவான் அந்த புண்ணிய கர்மத்தை இப்ப வெளிப்படுத்தி எனக்கு உலகத்துல இருக்கிற ஆசையெல்லாம் நீக்கிட்டார் அது சுகமா இருக்கு ஆனந்தமா இருக்குங்கிற இந்த ஸ்லோகம் அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகார்த்தத்தை இந்த அளவுல நாம பூர்த்தி பண்ணலாம் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் விஷ்ணு கே நாபி கர்மணா நிர்வேதோயம் துராஷாய் சுகாவகா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள்